பையன் இருக்குது பதில ஏற்படாது அத்தனையும் அன்றே நீத்தாள் அதுக்கு நெருப்புரை இருக்குது அகன்றாள் அகரிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டால் பசின் தாளே பேருந்தின் தாளி அதுக்கும் இருக்குது என்ன பரவாயில்ல அதனால ஆச்சாரமாவது ஒன்னு சொல்ற இப்படி அவர் சொல்ல கனி ஏனும் அதுவும் கிடைக்கல என்ன உதிர் சருகு உந்து கிடக்குது இல்ல சருகு அல்லது ஏதேன்னு அடியில் கிழங்கு கிழங்குனா கந்த மூலங்களேனும் ஏன்னா இது பசின்னு ஒன்று வரும்போது காரியம் நடக்கும் என்ன பண்றது வரியசங்கும் கந்த மூலங்கள் அது எப்ப நேரம் பார்த்து சாப்பிடறது இல்ல கனல் வாதி வந்தை இதுக்கு மேல பசி தாங்க முடியாதுன்னு வந்துட்ட போது அள்ளி புசித்துனான் கிள்ளி புசிக்கப்படாது ஏன் அதெல்லாம் அசிங்கமா இருக்கும் அல்லது அழுகி போயிருக்கும் பழுத்து இருக்காது புளிக்கும் ஏதோ உள்ள தள்ள அள்ளி புசித்து நான் மீண்டும் என்ன கண் மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் எண்ணம் இது சாமி நீ அறியாததோ பெருமானி ஊர் அறிய மாட்டாங்க நீ உள்ளவன் ஆச்சு உள்ளவன் இங்க உள்ளவன் உள்ளவன் ஆச்சு பா தாமி நீ அறியாததோ சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்தாய்மான அதிகமா வெளியில வரல எங்கேயாவது இருக்க டபோனத்தில் பிச்சிருக்காங்க ஆனா அது நம் முறையல்ல அதுதான் ஒரு பதிவு பதிப்பிக்கணும் தாயுமான இறை உண்மை தலை உண்மை உயிர் உண்மை சித்தாந்தம் மெய்கண்டாரை பாராட்டியது போல எவருமே பாராட்டல யாரையா அதெல்லாம் தெரியுமா அல்லது தெரியுமா இந்த அதுவிதம் என்ற சொல்லுக்கு குருமூர்த்தி நீ கண்ட மாதிரி வேறு யாரும் காணலியப்பா என்று தாய்மானார் மெய்கண்டாரை பாராட்டிய அளவு யாருமே பாராட்ட அப்படிப்பட்ட தாய்மானார் அதுல வேற ரொம்ப அருமை பொய்கண்டார் காணாத இந்த அத்துவிதம் சொல்லுக்கு பொய்கண்ட என்னென்னமோ பொய்கண்டு சொன்னான்கிறது சிவசிவ வாயில சொல்லும் போதே பொய்கண்டார் காணாத புனிதமெனும் அதற்கு பொருள் கண்டது யார் மெய்கண்டார் தான் கண்டார்கள் பொய்கண்டார் காணாத புனிதமெனும் அத்துவித மெய் கண்ட நாதன அருள் மேவுனாள் என்னோ இந்த ஒரு போடு அவர் யார் தாய்மானார் பழுத்த தைவசத்தால் எல்லாத்தையும் ஒற்றுமை விட்டு பிடிச்சில் இறை கொள்கை உயிர்கொள்கை மல கொள்கை அத்வித கொள்கை எழுதணும் என்னைக்கு அந்த மாதிரி பதிப்பெல்லாம் வரப்போகுதோ முருகா முருகா நீ தான் பார்த்து எனவே இவற்றை எல்லாம் கடந்து போன இந்த சருகிருக இவற்றை காட்ட இதெல்லாம் கடந்து போனலாம் முந்தினார் மாக மீது வாழ்ந்த கானகமாகி எங்கும் அணித்தரால் போகலானுகின்ற காதல் போல் சாக மூல பழங்கள் தவிர்ந்து அதான் சொன்ன சாக மூல அந்த கனியேனும் வரியசங் காயேனும் உதிர்சருகு இதை கூட கிடைக்காது சிவசிவீங்களா வருகின்ற காற்றையே உணவாகக் கொள்ள வேண்டியது இப்படி எல்லாம் கடந்து ஏகினார் எப்பவும் பகலும் இரவுமா நடந்து போனார் ஏகினார் பெருங்கிலே இதுவார் ஏகினார் இரவும் என்று சொன்னார் பகல் சொல்லியே அப்படிங்க இலக்கணம் இரவும் என்ற இறந்ததடி எச்சொமையால் பகலும் ஆயிற்று இரவுங்கிற உண்மையினால பகலும் தந்தார உண்மை இறந்ததுடியது எதிரடியெல்லாம் உடல் என்ன பண்றது பெரியவங்க எழுதலி கையிலுவார் ஆயவாரு கண் ஏகும் அவ் அன்பர் தம்மை அணிந்து முன் தீய விலங்கு வந்தோழில் செய்ய அஞ்சின் ஐயா அந்த தீய விலங்குகள்லாம் இருக்குமே அதெல்லாம் ஒண்ணு இந்த ஞானமூர்த்தியை கண்டது வர்றதுக்கு அஞ்சுதான் இந்த ஞானம் ஒத்தி போடுறத பார்த்துட்டு அப்படியே சிங்கங்கள் பாக்குது நாக்கெல்லாம் கூட ஒலிய ஒலியில காட்டெல்லாம் காட்ட மாட்டலாம் அப்படிதான் ஆண் வருது அந்த மேனிய பார்த்த உடனே புலி கரடி பாம்பு இதெல்லாம் வந்து கூட அப்படி இந்த பெரிய அப்படி வரும்போது பார்த்தா ஆஹா ஒரு ஆன்மா அப்படி விடாது இந்த ஞான தெருமேனியை கண்டவுடனே அப்படியே பொட்டி பாம்பாடு ஏ பாரு படம் எடுத்து இவரை தீண்டனும் ஆனா படம் எடுத்து அந்த மணி விளக்க வாயினால வச்சுக்கிட்டு வெடிச்சு தெரியலை அப்ப பேட்லை தெரியாது அதனால அங்காங்க இருக்கிற பாம்புகள் என்ன பண்ணுது அந்த நவரத்தன் தடுத்து வாய்க்கு முன்னால் வச்சுக்கிட்டு அப்படி அப்படி புதுக்கியிருக்கு என்ன பழிச்சுன்னு வெளியடிக்கு ஆஹ் ஒத்தடிப்பாத ஓஹோ இப்படி போகுதாற்று என்று போனார் எனவே பாம்புகள் மணிவளக்கு எடுக்க இந்த ஞானி சென்றார் இப்படி எல்லாம் அருமையு பெங்காதிற்பகல் அக்காடத்திடை வெய்யா வன்காதிர்கை பறந்து எங்கு மிக்க பிழப்பில் நாகரம் எல்லை புக்கடுகின்றன வெயில் எப்படி அடிச்சதுனா நிரம்ப வெயில் அடிச்சதுனால அங்கே தரையெல்லாம் குஜராத் மாதிரி அது குஜராத்னா பலந்து ஆளே உள்ள போட்டான் அப்படிலாம் அது உள்ள பார்த்தோம்னு சொன்னா இங்கேயோ பாதாள உலகத்துல நாகர்கள் அங்க நடமாடிக்காங்க கீழ் உலகம் தெரியுதான் அந்த அளவுக்கு நிலம் பலர்ந்து போச்சா வெப்பத்தினார் ஆனால் அந்த பாலையிலும் அந்த கூடுமையான வெயிலும் செல்கிறான் பொங்கடல் தெரு பாலை வெண்ணிழல் புக்க சூடல் புகும்பகல் செங்கா திற்கானல் போலும் அத்திசை நோக்கம் ஒரே நோக்கம் அதுல பண்ணலாம் இங்கனம் இரவும் பகற் பொழுதும் உணர்வு வந்து சிறப்பா இருக்கலாம் இது கேவலமான உறுப்பு தானே எலும்பு தோல் நரம்பு சி இரத்தம் இதெல்லாம் சேர்ந்தது தானே இது நன்னூலா பல்வகை தாதினின் உயிர்க்கு உடல் போல்றாங்க மொழியில பேசுறேன் உடம்ப பாக்கிறியா பல்வேறு விதமான தாதுக்கள் நரம்பு நாடி சின்ன நரம்பு பெரிய நரம்பு ரத்தம் சீர் ஊன்ற தண்ணி இதெல்லாம் கலந்தது உடம்பாகுது அது போலதான் நீ கவிதை எழுதும் பல சொல்ல இந்த உடம்பு எது கடனாக இருக்குது உயிருக்கடனாக இருக்குது நீ செய்யற செய்ய எதுக்கு பொருளுக்கடமாக இருக்கணும் பொருட்கடனாக அதுக்கப்புறம் பண்ணணும் அது யார் பாடணும் வழியில போறதெல்லாம் உணர்வீனில் வல்லூர் அணிவர செய்வன செய்யும் பல்வகை தாதிவின் உயிர்க்கு உடல் போல் இப்ப இந்த உடம்புலே எது முக்கியம் உயிர் முக்கியம் அதுபோல நீ பாடுகிற செய்யுடில் பொருள் முக்கியம் வேற அத்தப்பாட்டி கதையெல்லாம் பண்ண பொருள் உணர்வு இதார் செய்கிறது ஒரு தாத்தா செய்யணான் இறைவன் ஆனை வழி நீ ஒரு தாத்தாவா இருக்கணும் உணர்வின் வல்லோர் அப்படி இருக்கிறது இருக்கு மாதிரி சொல்லக்கூடாது அணிவர செய்து அழகுபடுவதற்கு ஏன் சந்தத்தில் உலகளாவதற்கேணியன் என்று பாண்டவன் தானே ஆனா அவர் நடந்து செல்லுகிறார் ஆனா வருத்தோடு அந்த வருத்தம் அவருக்கு நமக்கு மின்றி அப்படியே போயிடுச்சு உணர்வினில் வல்லோர் அணிவரச் சீவன செய்ய என்னமோ சூத்திரம் சூத்திரங்கிறதே ரொம்ப அருமை இல்லை சித்தாந்தாத்திரத்தில் சூத்திரமா வந்து அது மிகண்ட சொல்ல அந்த சில சொல்லால் பல பொருளை அடக்கி இருக்கணும் அதுதான் சூத்திரம் திற்புடம் சிறந்திரே ஒரு சூத்திரத்துக்கு ஒத்தவரி உணர்த்தவல்லியன் என்ன விளங்குச்சு ஒத்தவரி பொருட்கு தெரிவில்லை உணர்த்தவல்லின் எவ்வளவு கடுமையான செயலாயிருந்தாலும் இவன் சேர்ல உட்கார யோகியதையா இருந்தா விளக்கலாம் என்று முதல்ல படிச்சுக்கணும் யாரு சேர்ல உட்கார பொருட்கு அது ரொம்ப கடினம் என்ன யாரு பையனுக்கு இருக்கலாண்டா உனக்கு அப்படியே விளையாட்டில் இருக்கு விளையாட்டல்ல பொருட்கு திரிவில்லை அவன் கவிஞர் தொல்காப்பியர் சொன்ன அந்த பொருளுக்கு கொஞ்சம் மாறுபடாம சொல்லலான் எருக்கு உணர்த்த வல்லின் உனக்கு அந்த திறமை இருக்குமான உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலி என்ன அருமையான சூழ்ச்சல் தமிழ் கல்லூரியில் இருக்கவங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பில் அவர் செல்லுகிறாராம் மேலே பெங்கா தீர்ப்பா நம் ஈர உம்போடு அறிஞ்சூரம் எய்துவார் பங்க எம்பூரை தாழ்வார் அட்டாளவும் பசை உயிர் வந்து ஒன்னுச்சியா இருக்கலாம் உடம்பு என்ன நடந்தாலும் உடம்பு தானே அதனால நடக்க நடக்க நடக்க என்னன்னு கேட்டா அந்த பெருவெரெல்லாம் அடி அந்த கல்லு பட்டு கல்லு பட்டு ரத்தம் வருது பின்னால குதவில கால்வி ரத்தம் வருது அதெல்லாம் கவலை ற்றாருக்கு உம்புமிகை அப்பா திருவள்ளுவர் ஞானியர்களுக்கு எதிரா அறியப்படினாரு பொருளாதார பொருள் மிகை வீடு மிகை அரசியல் மிகை கல்வி மிகைன்னா சொல்லுவான் திருவள்ளுவர்ல பிறப்பருக்கருற்றாருக்கு உடம்பு மிக இந்த உடம்பே அறியப்படி பாடு இதுக்கு மேல ஒன்னு சொல்லுங்களேன் கல்விருவள்ளுவர் பிடித்த பிடிக்கு மேல் ஒரு ஆள் எதுலயும் எந்த இதுக்கும் போது பாருங்க இதை விட என்ன ஒரு துறைக்கு இலக்கணம் சொல்ல முடியும் அதனால உடம்பு மிக நமக்கு தான் ரத்தம் தான் அது எப்படியா நமக்கெல்லாம் ஒரு கல்லுடிச்சாலே ரத்தம் வருதையா வதிக்குதையா கேட்கணும் பையனும் ஆனா அவர் இப்படி போனாருங்க அது எப்படியா அப்படிதான் கேப்பாங்க அதுதான் பவியமா அது எப்படியா அது அப்படி உனக்கு எனக்கு எது முக்கியம் இந்த உடம்பு முக்கியம் ஞானிக்கு எது முக்கியம் இறைவன் திருவருள் தான் முக்கியம் நேரலை திருக்குறள் கிடைக்கிறோம் மற்றும் தொடர்பாடு எவன் பொல் பிறப்பருக்களுக்கு உடம்பு மிகுந்த இதுவே தேவையில்லை நினைக்கிறவங்க அப்படி ஒருத்தர் இருக்க தாய்மானார் அநியாயமாய் இந்த உடலை என்று வரும் அந்த கற்கிருந்தவங்க போண்டாட்டி நேற்று கொண்டு போனான்னு காத்து வச்சிருக்கிறத அவன் நேற்று வந்து கொண்டு போடுறான் யாரு அநியாயமாய் வடசொல் தான் அந்த ஒளிக சொல் வந்துட்டது அநியாயமாய் தங்களுக்கு தெரியல அந்த சொல்லே கிடையாது நியாயம் அநியாயம் வட அநியாயமாய் இந்த உடலை சரி வச்சிருக்கோம் என்னைக்கு வருவான் நோட்டீஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தா பரவாயில்ல நம்ம ஜரூர் ஆகலாம் அநியாயமாய் உடம்ப இந்த உடலை என்று வரும் அந்த கற்கு என்னைக்கோ ஒருத்தன் அவன் கூட்டிட்டு போடுவானு என்று வரும் அந்த கற்காக்க ஓஹோ இது ஏன்டா சனிய ிந்து நான் கற்றதவும் கேட்டதும் அவலமாய்ப்போதல் எதுக்குப்பா அந்த பூடம் எனக்கு ஞானிகள் அப்படி ஆதலால் தான் இந்த காலில் ரத்தம் வர்த்தே இப்படி சொல்லும் கூட இது போனா போட்டுட்டார் முஞ்சு ரம்முனார் அப்படியெல்லாம் மேல போனார் கைகாலும் மணி பந்த பந்தா சைந்து பின் மெய்கால் அந்த சிந்தை அன்பின் அப்புறம் கொஞ்சம் கையில இப்படி இப்படி பிடிச்சு போனார் கையும்து மேலே இதெல்லாம் அவரு பாவம் எங்க இதுல காடு கரையில வேலை செஞ்சவரா இல்ல அப்படி போனார் அப்படியே படுத்து மார்பளே இற மார்பளி மார்பில் ஒரு எலும்பா கிடையாது அதனால அது உணவு இல்லாம இது நடந்தே போகுது அதனால மார்பலி போது மெதுவா அப்படியே திருவள்ளுவர் போர்த்த உடம்பு உடம்பு பத்தி போற போக்கல எும்பு உள்ள இருக்க மேல தோல் போட்டு போத்திருத்த போட்டு சட்ட நீங்க காத்தறியா சிக்கிட்டு பட்டின கிழிஞ்சு போதில் அது போல இது எங்கேயாவது தோல் போடும் அப்படியே எலும்பு தான் அது முடிஞ்சு போன அதனால இந்த மார்வமும் தசை தெரிஞ்சிருமா போக மார்வும் தசை நைந்து சிந்திவர் இந்த என்பு முறிந்திட நேர்வரும் உங்கட சேர்வரும் படுவம் புரண்டு புரண்டு செந்த நர் செம்மையோர் ஆனா உடல் அழிது உணர்ச்சி அழிது உணர்ச்சி ஒரே நுழ்ச்சி அதேனால காவாய்க் கனகத்திரடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அதே சிந்தனை கைலை மலையான் அப்படி போனாலும் போனால் அப்புறம் புரள்கின்ற நீலிடை அங்கம் எங்கும் அறைந்துட செப்பரும் கையிலை சீலம்படி சிந்தை செந்துருமாதலால் மெய்ப்புறத்தில் உருப்படி தின் முயற்சியும் தப்பு ர செயல் இன்றி அன்னெறி தங்கிர் தமிழ் ஆடி அப்பா இந்த மார்வமும் தேஞ்சு தேஞ்சு தேஞ்சி எலும்பு அங்கங்கே கொஞ்சம் போக முடியல அப்படியே இருக்குது இப்ப இப்ப திருநாவுக்கரத்துல உருவத்துல காட்டினா கல்லும் கரடுமா இருக்கிற இது கையெல்லாம் தேஞ்சு விரல் இருக்க கூடாது கால் இருக்கிற விரல் இருக்க கூடாது அதெல்லாம் ரத்த களரியா இருக்கு இந்த மார்வம் தெரிஞ்சு ஒடிஞ்சிருக்குது முகமெல்லாம் சரியா இல்ல தெரியல முடிக்குது ஒலியும் ஒலியும் அந்த இல்லை அப்படி நின்னறான் அந்த இடத்துல அப்படியே படுத்திருந்தான் பெருமான் பார்த்தா பாருங்க இது வரைக்கும் சந்தம் மேற்செந்தர் பெருமான் அருள் வருகிறது பழைய காலத்தில் பதிப்புல வேறு போட்டு மாற்றி சகாரா பலைவனமா போயிடுச்சு எந்த துறை நல்லா இருக்குங்க நீங்க ஒரு துறையும் போட்டு இனிமே நீங்க பணத்தை போட்டு நூல் பதிச்சுருத்தி இல்ல எங்க போடுறது என்னதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் அந்த சந்தத்தை பின்பற்ற முடியாது அடுத்த இங்க எப்படி இருக்கு அன்ன தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த நன்னடும் புனல் தடமும் ஒன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம் புனி பரமரோர் முனிவராம்படியால் இது சந்தம் வேறு ஏன்னா செல்லுகின்ற நாவுக்கரசர் நின்றுட்டார் அல்லவா பெருமான அருடற்கு வந்து விட்டார் வந்து விட்டார் அதனால என்னமோ நின்று விட்டது என்னது அன்று கொல்லும் அரசு அங்கே நின்று விட்டது சென்று கொள்ளும் அரசு இங்கே வந்து விட்டது பழைய பாட்டு கோவலன் கண்ணியில இதெல்லாம் பாட்டினுடைய தமிழும் குன்றாது ஓசையும் குன்றாது ஆனா கருத்தளவில் கோவலனை தனியாக அழைச்சிட்டு போறாங்க எங்க அதுக்காக அப்படி அதுக்காக போன உடனே தீர்ப்பலம் வழங்கிட்டு போய் கொண்டு விடுனா கொன்ற சிலம்பு கொண்டரகை முடிச்சுட்டாங்க அதனால இது போற அழைச்சிட்டு போகும்போது அதெல்லாம் யாரும் என்ன கேபிஎஸ் தான் அன்று கொல்லும் அரசு இங்கே நின்று விட்டது சென்று கொல்லும் அரசு இங்கே வந்து விட்டது அருமை அருமை போச்சு போச்சு போச்சு தொலைஞ்சு இந்த மாதிரி போல அருமையான தமிழ் உங்களுக்கு பாட தெரியுத இசையமைப்பு போட தெரியுத எல்லாம் செத்தது எனவே அன்ன தன்மையர் கையில அதனால சென்று வந்த சென்று கொண்டிருந்த அரசு நின்று விட்டது கண்டுகொள்ள வேண்டிய பெருமானும் வந்து விட்டான் அப்புறம் ஓசை நின்று விட்டது எனவே ஏயா ஓசை நின்றதுன்னா இங்க வரலாற்று அமைப்புல சென்று கொண்ட சென்று கொண்டிருந்த அரசும் அங்கே நின்று விட்டது மேலிருந்த அரசும் அங்கே வந்து விட்டது எனவே நான் இதுவரை ஆர்த்திய ஓசையும் நின்று விட்டேன் அருமையா சொல்லலாம் இப்படிலாம் பெரிய பிராணம் பாருங்க ஐயாயிரத்தலாம் ஒரு கலெக்டரா இருந்துட்டு தன் பா தன்னுடைய பணி முழுதும் இருக்கின்றே ஒதுக்கி அன்னையையும் அத்தனையும் அன்றே கலெக்டர் யாராவது சொன்னா சத்தியம் பண்ண எனவே இப்பொழுது ஒருவர் வந்தாராம் யார் அவர்தான் கையிலையை காவாய் கனக திறனையே போட்டு அது வந்து வந்துதான் வந்து என்ன செய்தாம் இவரை அவர் கையிலைக்கு அழைத்து செல்ல விருப்பம் இல்லை யாருக்கு பெருமானுக்கு சிவ சிவ ஏர்மா வரவர் ஏன் தெரியுமா சேர்க்கல பெருமான் அன்ன தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார் பெருமானதுண்டு பல்வேறு தமிழ் வரவேண்டிருக்கு பதியங்கள் வரவேண்டியிருக்கு அவர் எப்படி அழைச்சிட்டு போன தமிழ்லாம் வருமா பதியங்கள்லாம் வருமா வராதேப்பா அதனால் தான் அவர் திருவாக்கிலிருந்து வருகின்ற தமிழ் இன்னும் பல ஆண்டுகள் நாமெல்லாம் பெற வேண்டும் என்ற கருணையினாலே இவரை கையில அனுப்பு அவரு என்ன செய்தார் குணல் தடமும் ஒன்றுடன் கொடு நடந்தார் வந்த பெரியவர் அது பெரிய அந்த மலை மேல எதுவுமே நீர்நிலையே கிடையாது தான் வரும்போது தானும் வர்றாரா ஒரு பெரிய அருமையான தடாகம் குளமும் இருக்கும் அவனுக்கு நினைச்சதே செய்யலாமே ஒரு குளமும் இருக்குதான் அதான் இப்ப மானசோரோவர் நேபாளத்தில இருந்து ஐந்து நாள் ஜீப்ல போன அஞ்சா நாள் கடைசியில அன்னைக்கு ஆணி மாதம் அன்னைக்கு இயல்பா அமாவாசை மத்தியான ரெண்டரை மணிக்கு போனோம் மானசோரோவர் நல்லவேளை வெயில் இருந்தது அஞ்சு நாள் ஆச்சு சட்ட எல்லாம் மாட்டியில ஆமா பழையன கடிதலும் இல்ல புதிய பெருமான் வந்து ஒரு முனிவராக தோண்டி காட்சியளித்தாராம் வந்து மற்றவர் மறு கூற அணிந்து நேர் நின்று இது அப்படியே மாறுபெல்லாம் தெஞ்சு அப்படியே இருக்குது என்ன பெரியவரே அப்படின்னா பேசுவது யாரு தெரியல நான் தான் அப்படின்னா காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா எல்லாம் அவன் காட்டினா காணுமே தவிர இல்லைன்னா காண்பார் யார் முடியாது நல்ல பாலம் ஒவ்வொரு வரியே போதுங்க அப்படி நின்றுகிட்டு தன்னை இன்னார்ன்னு சொல்லல சொல்லாம என்ன பண்ணா நொந்து நோக்கி மற்றவர் எதிர் நோக்கிட நுழல்வார் யார் யார் பெரியவரே சொன்னவனு இதுவரைக்கும் இப்படியே இருந்தது மார்பெல்லாம் அழிஞ்சு கழிஞ்சி பார்த்தவன் நிக்கிறார் ஆமா வயசான காலத்துல இந்த மாதிரி உறுப்பெல்லாம் அடிந்திட சிந்திப்பு அடிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெங்கடத்து எழுதியது என் இவ்வளவு வயசான காலத்துல உடம்பெல்லாம் தெரிய அவருக்கு தெரியாத எதுக்கா வந்தாருன்னு எதுக்கு வருது இந்த திருமேனி அப்படின்னா இது மீண்டும் பார்த்துட்டு சிவசிவ சிவசிவ மாதில் வர்க்கலை ஆடையும் பார்த்துதான் பார்த்தவொன்னு இது வரைக்கும் ஒலி இப்ப ஒலியும் சத்தியம் நீ சொல்ல நம்ம இலக்கியத்தை படிச்சுட்டீங்கன்னா திருப்பவே மாட்டீங்க சொன்னேன் இதுவரைக்கும் காதல கேக்கிற ஒளி இப்ப ஒளி இப்படி பாக்குது அப்படியே நிற்கிறார் யாரு மாசில் வர்க்கலை ஆலையும் புலித்தோலாடு இடத்துல இருக்குது சிவசிவ மார்கில் முன்மூலும் ஒரு வளர்ப்பவளி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடமேல் என்று சொன்னாரே அந்த மார்கி தேசு உடைச்சலை மௌலியும் நில உலாவிய நீர்மலி மேனியன் நீரும் மெய்த்திகள உடம்பில் அப்படியே தெரியும் ஆசில் மெய்த்தவராகி நின்றவர் தமை நோக்கி அப்படி இருக்கிற ஒரு முனிவர் மாதிரி பார்த்துட்டு தேசவுற்றதோர் உணர்வுற விளம்புவார் பெரியோர் இது வரைக்கும் பேசவிட முடியாது இவர் நீ பெரியவரே யார்னு கேட்டதுனால இவருக்கு பேச இந்த தெம்பு வந்துதான் அப்படி மண்டூலாம் கூடல் மாலை மகள் உடன்பாட கையில அண்ட நாயகர் இருக்கும் அப்பரிசவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்போடும் காதலின் அடைந்தேன் எங்க வரீர் அப்படின்னு கேட்டு விட்டுறேன் கைலாயத்தில பெருமாட்டியும் பெருமானும் இருப்பார்கள் அம்மையப்பர் கோலத்திலே அது அடியேன் வழிபட்டு உயினுங்கிறதுக்காக இந்த ஆன்மா வந்து கொண்டிருக்கிறது முனிவரே அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே அந்த முனிவர் என்ன சொல்றார் அடைவதற்கு எளிதோ பாருங்க இவர் கடினப்பட்டு வர்றார் ஐயா நீங்க ஒரு மானிடரா தெரியுது ஒரு மானிடர் போய் கையிலே வந்து காப்பதுங்கிறது இதுவரைக்கும் இல்லையே அகராதினி இல்லாத செய்தியாக்கியது எப்படி இது வருது அப்படின்னா ஆயுள் கொள்வாடை ஆமா ஆரம் ஆனது இதற்கு அறிதால் தேவன் கூட வர முடியாது தேவருக்கு அறி ஓய் போட்டு கனவிலும் தேவருக்கு அறிவோய் போட்டு அப்படினா வெயில் கொள்வெஞ்சூரத்து என் செய்தன விளம்பி என்று அதனால் காண்பதற்கு தேவரோட முடியாது என்று சொல்வதோடு அத்தனை உமக்கினி கடன் நீங்க மெதுவா வந்த வழியா மெதுவா இறங்கி தங்கள் ஊர் எதுவோ அதுக்கு போங்க திருவாமூரா அங்க போயிடுங்க யாரு பெருமானிய முனிவர் கோலத்தில் வந்து மீனும் அத்தனை உமக்கினி கடன் இனிமே என்ன செய்யணும்னு கேட்டா திரும்பி போறதும் நல்லது இது படுத்துக்கிட்டதே பார்த்தது என்ன சொல்லுது எண்ணிய எண்ணியார் திண்ணியராகப் பெறின் ஒரு திருள் எவன் ஒருவன் எதை நினைத்தானோ அது எண்ணியதை முடித்தே விடலாம் ஆனால் அந்த எண்ணத்தில் திண்மை வேண்டும் எண்ணி இருவன் எண்ணியரார் திண்ணியார் இங்கே போற உள்ளம் அப்படிப்பட்டது திண்ணிய உள்ளம் அதலால் ஆளும் நாயகன் இருக்கை கண்டு கையிலையில் இருக்கை கண்டல்லால் உடல் கொண்டு மீளேன் ஒரே பார் என்னது ஒன்று கைலை காட்சி இன்றே இங்கு இறந்து விடுவது அந்த முடிவில் அடியேன் வந்து